வணக்கம் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று facebook, whatsapp மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்களுக்கு வரி விதிக்க முடிவு செய்துள்ள நாடு உகாண்டா இரண்டு மகப்பேறு மற்றும் சிசு தொடர் கண்காணிப்பு மதிப்பீட்டிற்கான பிக்னி என்ற இணையதளத்தை தொடங்கவுள்ள மாநிலம் தமிழ்நாடு மூன்று சிங்கப்பூர் நாட்டின் இந்தியாவின் பீம் மற்றும் எஸ்பிஐ செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நான்கு வெகுமதி திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு என்பது கருப்பு பணம் மற்றும் பினாமி சொத்துக்களுடன் தொடர்புடையது ஐந்து டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த நாட்டில் நரேந்திர மோடி தோட்டம் உள்ளது இரண்டு காவேரி மேலாண்மை குழுவின் உறுப்பினராக தமிழக அரசு யாரை பரிந்துரை செய்துள்ளது மூன்று முதல் முறையாக மதுபானம் தயாரிப்பில் களம் இறங்கியுள்ள பிரபல குளிர்பான நிறுவனம் எது நாங்கு ஆளில்லா விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்களை வழங்கும் வசதி எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி